வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு நியூயார்க் பங்குச்சந்தை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நார்வே நாட்டின் அரசியல் நிர்ணயம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அடால் சாக்ஸ் என்பவரால் செக்சபோன் இசைக்கருவி வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அனைத்துலக தொலைத் மையம் ஏற்படுத்தப்பட்டது இது பின்னர் அனைத்துலக தொலை தகவல் தொடர்பு மையம் என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லெபனானிலிருந்து இஸ்ரேல் வெளியேறுவதற்கான உடன்பாடு லெபனான் இஸ்ரேல் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையில் எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு லாரன் கபிலா தலைமையிலான துருப்புக்கள் ஸாயிர் நாட்டின் தலைநகர் கின்சாசாவை கைப்பற்றினர் ஸாயிர் நாடு காங்கோ குடியரசு பெயர் மாற்றம் து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் இன வன்னி போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இலங்கை அரசு படைகளால் படுகொலை செய்யப்பட்டனர் நான்காம் கட்ட ஈழப்போர் முடிவுக்கு வந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் சோவியத் ரஷ்யாவின் வெனிரா ஆறு விண்கலம் வீனஸ்கோலின் வளிமண்டலத்துள் சென்று அதன் மீது மோதுவதற்கு முன்னர் தன்னுடைய வளிமண்டல தரவுகளை பூமிக்கு அனுப்பியது அதன் பின்னர் அதனுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு எட்வர்ட் ஜென்னர் ஆங்கில மருத்துவ ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பி சாந்தகுமாரி நடிகை மற்றும் பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பி சந்திரசேகர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முகமது நசீது மாலத்தீவின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு செந்தில் ராமமூர்த்தி அமெரிக்க நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மைசூர் வாசு கர்நாடக இசை பாடகர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சரதா விஸ்வநாதன் தமிழ் தொலைக்காட்சி நடிகை இரண்டாயிரத்தி ஆண்டு நகுலன் தமிழ் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு சி கோவிந்தன் தமிழ் அறிஞர் மற்றும் புலவர் இந்நாளின் சிறப்புகள் உலக தொலை தகவல் நார்வே நாட்டில் அரசியல் நிர்ணய நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே